அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் மனிதனுக்கு செய்வதே சிறந்த சேவை ஒரு மனிதனுக்கு செய்வது கடவுளுக்கு செய்வது போன்றது தான் படைத்த படைப்பை இரட்சிக்க செய்வதே கடவுளின் கடமை ஒரு மனிதனுக்கு செய்யும் உதவி கடவுளுக்கு செய்வதற்கு ஒப்பாகும் உலகத்தை படைத்து காத்து வரும் கடவுள் அனைத்தையும் ஏன் படைத்தார் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்வதற்கான் பிறருக்கு உதவுவதை தனக்கே செய்வதாக நினைப்பார் உதவியவரை தன்னுடைய தூதனாக நினைப்பார் நம்மை இன்னும் நாம் பொறிந்து நன்கு சிந்திக்க வேண்டும் துன்பப்படுவோருக்கு செய்வதே உண்மையான அர்ச்சனை ஆகும் மனிதனுக்கு செய்வது கடவுளுக்கு செய்வதை போன்றது மேலும் நாம் நன்கு சிந்திக்க வேண்டும் நாம் புத்திசாலியாக அறிவாளியாக சமத்தாக மாற வேண்டும் மனிதனுக்கு செய்வதை கடவுள் தன் கணக்கில் வைத்துக் கொள்வார் மனித நேயம் என்றால் பிறருக்கு உதவுவது அதுவே இயற்கையை காக்கும் உலகை ஒற்றுமைப்படுத்தும் அண்ட சராசரங்களை காக்கும் கடவுளுக்கு என்று நாம் எதுவும் தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டாம் அவர் எனக்கு சொத்தை எழுதிவை இன்னும் அனைத்தையும் கொடு என்றா பசிக்கு உணவு இல்லையே என்று பல ஏழைகள் தவிக்கின்றனர் பல ஏழை குழந்தைகள் குடிப்பதற்கு பாலுக்கு தவிக்கின்றனர் ஆனால் சிலர் குடம் கணக்கில் பாளை கடவுளுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் கடவுளால் படைத்தவர்கள் நாம் என்றால் நாம் அனைவருமே கடவுளின் குழந்தைகள் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்றால் நம்மை விட கஷ்டப்படுபவர்களுக்கு நாம் உதவி செய்யலாமே அதை விட்டுவிட்டு வீண் மூடப்பழக்கங்களுக்கு ஆளாக வேண்டியது நாம் அனைவரும் ஒருவரை சகோதர சகோதரியாக நினைத்து உதவலாமே இதுதான் உண்மையான சேவை வீண் ஆடம்பரத்திற்காகவும் மற்றவர் பெருமைக்காகவும் மற்றவர் பாராட்டுக்காகவும் செய்வது சேவை நாம் பெருமை செய்வதோடு மற்றவரையும் தனது வசதிக்காக செய்ய சொல்லி பிறரை வலியுறுத்துவது இது அதைவிட கொடுமை என்னவென்றால் தான் சொல்வது போல் பிறர் கேட்கவில்லை என்றால் செய்யவில்லை என்றாலோ தனக்கு ஏதோ அதிகாரம் இருப்பதாக நினைத்து நட்பையே உதாசீனப்படுத்துவது மேலும் அவர்களது உரிமைகளை நிராகரிப்பது இதெல்லாம் மோசமான தாழ்ந்த செயல் அவரவர் விருப்பப்படி நற்காரியங்களை செய்ய மற்றவர் வழியில் து பிறரை வற்புறுத்துவது தவறான செயலாகும் உணவே இல்லாமல் வாடும் மக்களுக்கு உணவு தருவது தர்மம் அதுவே புண்ணியத்தை தரவல்லது தர்மம் தலைகாக்கும் என்பார்கள் தர்மம் என்று சொல்லும் போது வள்ளல் கர்ணனை பற்றிய செய்தியே நினைவுபடுத்திக் கொள்வோம் இல்லையென்று வந்தவர்களுக்கு எல்லாம் பொருளையும் அள்ளி கொடுத்தான் கர்ணன் வள்ளல் குணமுடைய கர்ணன் இறக்கும் தருவாயில் இருக்கும் கூட தன்னுடைய கவச குண்டலங்களையும் தான் செய்த தான தர்மங்களையும் கொடுத்து உயிர்விட்டதாக அறிகிறோம் இறந்த கர்ணன் உயிரோடு இருக்கும் எல்லோருக்கும் ஏதேதோ அள்ளி கொடுத்த கர்ணன் ஒரு முறை கூட அன்னதானம் செய்தது இல்லையாம் தானங்களில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள் அவன் இறந்தவுடன் சொர்க்கத்திற்கு செல்கிறான் சொர்க்கத்தில் யாருக்குமே பசிக்காதாம் அங்கு சென்ற கர்ணனுக்கோ பசி ஏற்பட்டதாம் உடன் இந்திரனிடம் பசிக்கிறது என்றான் கர்ணன் இந்திரன் கர்ணனிடம் நீ உன் வலதுகை ஆள்காட்டி விரலை வாயுக்குள் வைத்துக் கொள் என்றாராம் கர்ணனும் வலதுகை ஆள்காட்டி விரலை வாயில் வைத்துக் கொண்டானாம் வைத்த உடனேயே அவனது பசியும் நீங்கியதாம் ஏன் என்ன காரணத்தினால் எனது வலதுகை ஆள்காட்டி விரலை வாயுக்குள் வைத்தவுடன் என்னுடைய பசி நீங்கியது என்று கர்ணன் இந்திரனிடம் கேட்டான் நீ ஒருமுறை சாலையில் சென்று கொண்டிருந்த போது உன்னிடம் ஒரு பெரியவர் வந்து ஐயா இங்கு அன்னதானம் நடைபெறுவதாக கேள்விப்பட்டேன் எங்கேயா நடைபெறுகிறது என்று கேட்டார் அப்போது அதோ அங்குதான் அடுத்த தெருவில் நடக்கிறது என்பதை உனது வலதுகை ஆள்காட்டி விரலால் அடையாளம் காட்டினாயே அதனால்தான் நீ அந்த விரலை வாயுக்குள் வைத்தவுடன் உன் பசி நீங்கிற்று என்றாராம் இந்திரன் விரலை காட்டியதற்கே இவ்வளவு சிறப்பென்றால் நாம் நம் மனம் மேய் கூடி செய்யும் போது நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அவ்வாறு கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அறிய முடிகிறது முடிந்த உதவிகளை விருப்பத்துடன் இதுவே மனித நேயம் மனித நேயம் காப்போம் மாண்புடன் வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு